ஏ என்பவர் ஜ 628 என்பவர் எடுத்து சாதனை புரிந்தார் இந்த சாதனை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரணவ் தன்வேத் என்ற இந்திய மானவனால் முறையடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருமேனியாவில் லாசி நகரில் யூதர்களுக்கு எதிரான படுகொலைகள் ஆரம்பமானது இதில் குறைந்தது பதிமூன்றாயிரத்தி யூதர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிய போரில் போரிட அமெரிக்கா தனது படைகளை அனுப்ப தீர்மானித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது அணுமின் நிலையம் ஓபினிக்ஸ் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க தலைவர் ரிச்சர்ட் நிக்சன் சோவியத் ஒன்றியத்துக்கான பயணம் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சிபு தி பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது அலி குத்துச்சண்டையில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்லோவேனியா தனது விடுதலையை அறிவித்த இரண்டாம் நாளில் யூகஸ்லவியா அதன் மீது படையெடுத்தது 1998, தொள்ளாயிரத்தி ஆண்டு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி பத்து ஆண்டுகள் அவர் இந்த பதவியை வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது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 வின்வெலி ஓடம் ஒன்றை அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய ஊடகவியலாளர் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹெலன் கெல்லர் அமெரிக்க எழுத்தாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஆண்டு சி கணபதி பிள்ளை ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இஆர் பிரைத் கயானா அமெரிக்க புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அகிலன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டாமினிக் ஜீவா ஈழத்து எழுத்தாளர் இதழ் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகுல் தேவ் வர்மன் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ராதாகிருஷ்ணன் ஈழத்து வயலின் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சுனந்தா புஷ்கர் இந்திய கனடா நாட்டு தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சுசில் குமார் சிங் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பி டி உஷா இந்திய விளையாட்டு வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எண்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஞ்சித் சிங் சீக்கிய பேரரசையை நிறுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ச து சுப்பிரமணிய யோகி தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர் முத்துசாமி ஈழத்து இசையமைப்பாளர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிகில் சக்கரவர்த்தி இந்திய இதழர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கே நடராசா ஈழத்து எழுத்தாளர் கவிஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி தியாகராஜன் தமிழக கர்நாடக இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாம் சாம் மானேக்சா இந்திய ராணுவ தளபதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இ முருகையன் ஈழத்து கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் கனடா நாட்டில் பல் கலாச்சார நாள் மற்றும் சிபூத்தி விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே